அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்தே சிமானுவேல் இந்தனால் சிந்தனையின் தலைப்பு உண்மையான உழைப்பு ஒருவன் ஆற்று பாலத்தின் சுவர் மீது அமர்ந்து பத்து லட்சம் போய்விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அவன் மீது இறக்கம் கொண்ட பெரியவர் ஒருவர் அவன் அருகே சென்றார் பத்து லட்சம் என்பது பெரிய இழப்பாயிற்றே அவ்வளவு பெரிய இழப்பு உனக்கு எப்படி ஏற்பட்டது என்று அனுதாபத்துடன் கேட்டார் அதற்கு லட்சம் முதல் பரிசு கிடைக்கும் என்று லாட்டரி சீட்டு வாங்கினேன் இரண்டே எங்கள் வித்தியாசத்தில் பரிசு இன்னொருனுக்கு போய்விட்டது அந்த தோல்வியை தாங்க முடியாமல் நான் புலம்புகிறேன் என்றான் பெரியவர் இதற்கு இத்தனை புலம்பல் போய் உண்மையாய் உழைத்துப்பார் என்று கூறி அந்த மனிதனை விட்டு கடந்து சென்றார் ஆம் உண்மையான உழைப்பு என்பது வெறும் வியர்வை சிந்துகிற சடங்கு மட்டுமல்ல அது அனைத்து புலன்களையும் ஆற்றல்களையும் ஒரே புள்ளியில் குவித்து நம்மையே நாம் செய்கிற செயலில் கரைத்துக் கொள்வது ஆம் நாம் செய்யும் வேலையை நேசிப்போம் உண்மையான உழைப்பின் பலனை வாழ்வில் பெறுவோம் நன்றி